சச்சிதானந்த விஷ்வோத்தியேத்தாபயா வய நுமையம் விரஸ்விரியம கீதனுத்தவுச்சை ஹசோ ரோதித்து ரவுதி உன்மாவியிலோக்க ஏவம் விரதம் விரத்தம் எஸ் எ ஸ்ரீதரர் இத்தகைய தன்மை உடையவன் நாம கீர்த்தியா தனக்கு பிரியமான பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு திருநாமங்களையெல்லாம் புகழ்ந்து பாடிக்கொண்டு ஜாத்தானுராக அதனால் ரொம்ப பகவான் பேரில் ஆராத காதல்னு சொல்கிறோமே அந்த பேரன்பு உடையவனாக த்ருதித்தகா அந்த சித்தமெல்லாம் உருகி என்ன பண்ணுகிறான்னா அதை உச்சைகி ரோதித்தி ரவுதி காயத்தி நிறைய தி லோகபாக்யா இந்த மாதிரி ஆனவுடனே லோகபாக்யா உலக விவகாரத்திலே நாட்டம் இல்லை சாதாரண ஜனங்களைப் போல் இல்லை இவன் அதிலெல்லாம் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஈடுபாடே இல்லை எப்போ பார்த்தாலும் பகவானிடத்தில் அவர் ஆழ்ந்த பரம பிரேமையோடு என்ன பண்ணுகிறான் உன்மாதவத்து பைத்தியம் பிடிச்சவனை போல உச்சைகி ஹசத்தை ரொம்ப சிரிக்கிறான் அட்டகாசங்கிறோம் இல்லையா அது மாதிரி சிரிக்கிறான் அழுகிறான் சத்தம் போடுறான் அது மாத்திரமில்லை காயத்தை பாடுகிறான் நிறியத்தை ஆடுகிறான் ஆக பக்தியினுடைய வெளிப்பாடுகள் இதை பற்றி வர்ணிக்கிறார் கவிங்கிற யோகியானவர் நவயோகிகளில் ஒருத்தர் நிமி சக்கரவர்த்திக்கு பாகவத தர்மங்களை சொல்கிற விஷயத்தில் இதை சொல்கிறார் பக்தன் இப்படியெல்லாம் நடந்து கொள்வான் இறைவனுடைய திருநாமங்களை ஓதுவதன் மூலம் அவனுக்கு பேரன்பு மேலிட்டு அதனால் மனம் உருகி உலக விஷயங்களில் நாட்டம் இல்லாமல் இது ஒரு அவஸ்த பக்தனுக்கு வர்ற ஒரு அவஸ்தா நிலைகளில் இது ஒன்று அவன் பாடவும் ஆடவும் சிரிக்கவும் சத்தம் போடவும் இப்படியெல்லாம் அவன் செயல்படுகிறான் இது பாகவதனுடைய வெளிப்பாடு தர்மங்கள் என்பதை உபதேசித்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்னு பிறகு பார்க்கலாம் ஏவம் ரத்தஸ்வப்யநாம கீர்த்தியா ஜாத்தா நுரா ஹசத்யதோ ரோதி திரௌதி காயதி